ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعض فيقول الله سبحانه وتعالى في قلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الشراط المستقيم شراط الذين أمانت عليهم غير المصدوب عليهم ولا الظالمين شراط الله يزينه وقال أبي محمد صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت மீதிலும் அந்த நபிக் அலிஹி வசல்ல வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் பந்திருக்கக்கூடிய அம்மாவுடைய நில நடிகார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எந்த விடயங்களை செய்யுமா இறையிருக்கிறான் அந்த விடயங்களை முடியுமா அளவிற்கு நடக்குமாறு எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அவை விட்டு முழுதும் முதலாவது சகோதரர்களே நண்பர்களே அவ்வா முதல்ல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தினுடைய நிம்மதி சந்தோஷம் வெற்றி ராகத் மேலும் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில பிரயோசனம் தரக்கூடிய விடயங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அந்த வெற்றியையும் பிரபுல ஆலனியின் மார்க்கத்தில் வாங்கிச்சுக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே பிரபுல ஆலமியினுடைய முழுமையான நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய உண்மையுடைய வாழ்க்கை தன்னுடைய உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில அல்லாஹுக்கு போதுவான அமைப்புல அல்லாஹு இந்த உலகத்துல எந்த அமைப்புல வாழச் செல்லிக்கிறானோ அந்த முறையில இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு அல்லாஹுடைய ரிவாவ சந்தோஷத்தை பெறக்கூடிய அடியாருடைய கூட்டத்துல ஒவ்வொரு மனிதனும் சேரணும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களுக்கு பேரும் நம்மளுடைய ஆளுமையை எதிர்பார்க்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே தெளிவாக விளங்கக்கூடிய விஷயம்தான் ஒவ்வொரு மனிதனையும் நம்முடைய ஆளுமை முழுமையான ஒரு நோக்கத்தின் பிரகாரம் தான் உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறான் மாத்திர நோக்கம் இந்த தீன கொண்டு ஒரு மனிதன கஷ்டத்துல போடுவனும் ஒரு மனிதனை கித்தனால போடுவனும் ஒரு மனிதன சோதனையில போடுவனும் ஒரு மனிதனை பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக்கு இல்லை இல்லை நிச்சயமாக சத்தியமாக ஆளுமையினுடைய நோக்கம் இல்லை அல்லாஹ் குரான் தெளிவாக சென்றான் இறுதிக்கும் அனுசர் அல்லாஹு தால மார்க்கத்தின் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடுவான் அல்லாஹு என்பதாக நண்பர்களே ஒரு முழுமையான விவகாரம் அல்லாஹு தாலாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தின் விவகாரம் தான் ஒவ்வொரு மனிதனையுமே துனியாவுடைய வாழ்க்கையை தந்து புழக்கத்தை அனுப்பி வச்சிருக்கிறார் அல்லாஹு தால ஹரீஃபின் கொதிசியின் மூலம் தெளிவாகவே ஒரு விளையாட்டு வழங்கப்படுத்துகிறான் எவனும் இன்னுக்கு எவன ஆதம ஏ ஆடமுடைய பிச்சிடங்களே ஆடமுடைய சந்தனைகளே நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்துல மக்களுடைய சந்தர்ப்பம் ரொம்ப குறவாக இருக்கு மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறவாயிருக்கு அந்த எண்ணிக்கை அடிகரிக்கணும் என்றதுக்காகவே உலக இல்லை நேரு செல்றன் வலாலி அத்தான் சந்திக்கும் உலகத்துல நான் தனிமையாக இருக்கிறேன் என்னுடைய தனிமையை போக்குறதுக்கு ஒரு துணை உலகத்துல தேவை அந்த துணைக்காக வேதியும் உங்களோட நான் படைக்கிறேன் நேரு செல்றன் வலாலி அன்பின் இந்த உலகத்துல நான் ஒரு விடயத்தை சாதிக்கோணும் அந்த விடயத்தை கொண்டு சாதிக்கோணும் என்பதற்காக வேதியும் படைக்கின்ற நான் இப்படி பேசக்கூடிய நேரம் மக்களாக எங்களோட உள்ளத்துல வரக்கூடிய வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் நாங்க நீங்க யோசிக்கலாம் என்னதுக்காக நம்மள ஆளுமையும் படைத்தான் அதுக்குரிய ஜவாபே அஜிப் கொளங்கப்படுத்தலாம் இன்னமா படத்துக்கு நீ தொழிலாரு நீ கசீரா நிச்சயமா இந்த உலகத்துல படத்த காரணம் நீங்க அமரிவாத செய்யணும் நீண்ட நீண்ட வணக்கங்களில் ஈடுபடும் அல்லாஹு தாலா அதிபகம் செய்யணும் அல்லாஹு தாலாவை செய்யணும் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுவோம் ஒரு எதிரி வெண்ணத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அல்லாஹ் தெளிவா செல்றான் நபுங்கு சமத் அல்லாஹ் மனிதர்கள் எந்த ஒரு விதத்திலையும் தேவையில்லாத ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் கூடுறது ஒவ்வொரு திழமையும் ஜுமானாவுக்கு வந்தால்தான் அவனுடைய ஜலால கூடுறது இல்லை இல்லை நாங்க ஜுமானாவுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அஞ்சு நேரம் தொலைந்தாலும் சரி தொல்லாட்டியும் சரி அல்லாவுடைய கண்ணியம் கண்ணியம் தான் அல்லாவுடைய சிறப்பு சிறப்பு தான் அல்லா அல்லா தான் கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே மனிதனுடைய நலவன் நாடினவனாக ரொம்ப நாளமே எதிர்பார்க்கல மனிதன் வாழக்கூடிய காலம் அவனுடைய உள்ளம் அவ்வா ஒரு தொடர்பு போட்ட நிலமையே உலகத்துல வாழும் கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே மனிதர்களை வாழ்க்கை எழுத்துவார்த்தா நிரந்தரமான சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார்கள் காலையில ஒரு மனிதனை தீர்க்கினான் அழுகுதான் அதே போல கன்னியத்துக்குரிய சகோதரே நண்பர்களே நிரந்தரமான சுத்தத்தில் இருக்கக்கூடிய மனிதன் நீக்கிறானா மாலையில் ஒரு மனிதன் சுக்கத்தில் இருக்கிறான் சாலை கன்னியத்துக்குரிய சகோதரே நண்பர்களே மனிதனுடைய வாழ்க்கைகள் நிலமையில் மாறி மாறி வரும் ஒரு மனிதனுக்கு தக்கம் வரும் நத்தம் வரும் வரும் அதே சந்தோஷமும் பரவாயில்லை சகோதரின் நண்பர்களே எனவே உலகத்துல வாழக்கூடிய காலம் நான் என்ன செல்ல வாழ்க்கை உலகத்துல மிகப்பெரிய ஒரு பார்வைய நோக்கத்துக்காகவே ரப்பல ஆரம்பி அனுப்பி வச்சுக்கிறேன் வாழ்ந்துட்டு நாங்க மனம் கூட போகுதுல மனோச்சியின் பிரகாரம் உலகத்துல வாழ்ந்தது அல்லாவ சொல்லிக்கோடும் என்பதை ரபுல ஆரம்பியை எதிர்பார்க்கல எங்களுடைய ஜனாதாவுக்கு முன்னால நாங்க பள்ளில மையத்தாக வாழறதுக்கு முன்னால எங்களால் ஒரு விஷயம் இந்த உலகத்துல நல்ல சொல்லும் அல்லாவுக்கு போனேன் நண்பர்களே சுமாவுக்காக வேறு தலைமை நிறைவேற்றதுக்கு வாராரு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் ஜனாதவா வீட்டுக்கு போறாரு மக்களுடைய துணைகளுக்கு வாராரு மகிழ்களுக்கு ஜனாதவா மனிதர்காக மன்னிக்கு வாழா அனைத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே மனிதனுடைய ஆதிதான் நடந்துச்சுல்வெசா நேரமாலம் போன அமைக்கு நண்பர்களே செட்டு போனி போலேதாத் அல்லாஹ் செல்றான் கூட்டம் பின்னு வரும் ஒரு கூட்டம் ஒரு உம்மஸ் வரும் அந்த உம்மசுக்கு இன்னொரு கூலி சின்னாலும் தண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பனாலே சாத்தியமானவர் உண்மை அவசியமான ஒரு உண்மை அன்னியக்குரிய சகோதர நண்பர்களே எனவே தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விடையானால் உலகத்தில் வாழக்கூடிய காலன் இன்னொரு சமாள பொருத்தமற்றல இந்த உண்மத்தை பொருத்தமர்ல அவ்வளவு சின்ன சின்ன அமல்களுக்கும் பெரிய பெரிய கோழிகளை வந்து கொண்டே நினைக்கிறார் சகோதர நண்பர்களே அதே ஒரு மனிதன் காலையில் சுபகான ஒரு தடவை காலையில கந்து நில அனு தடவை காலையில ஒரு தடவை அதே போல மாலை சுபகான விக்கிரகரை செஞ்சு கொண்டே இருக்கிறார் அந்நியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே ஒரு மனிதன் நூறு சகோதரே சின்ன அமல் எங்களுடைய மிகவும் கண்ணியத்துக்குரிய சகோதரில நண்பர்கள் எனவே உலகத்துல வாழக்கூடிய காலம் அவ்வா எதிர்பார்க்கக்கூடிய விடயம் தான் ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றான் பாவத்தையோ மோசமான ஒரு சமான்ல வாழ்றோம் சட்டம் பாதுகாக்க சட்டம் இப்படி ஒரு மோசமான சமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவளைய ஆனா நிச்சயமாக சத்தியமாக அவ்வா எதிர்பார்க்கிறான் உலகத்துல என்ன முறையில வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா ரப்போடைய நோக்கம் என்னென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய மௌசுக்கு முன்னாலோட போட்டோம் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பராலே தெளிவாகவே சென்றான் முகமது صلى الله عليه وسلم மன்னிக்கப்பட்ட ஒரு நபி இந்த நபி கூட ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தொல்மையில கேட்கக்கூடிய என்னுடைய மௌத்துக்கு முன்னால எனக்கு தந்துடியாத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களாலேயத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நடியே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தொழிலைக்கு முன்னால சௌடைய வாசனை கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வாழக்கூடிய சமாளம் எடுத்து பாருங்க இடவேலையும் பாவம் செய்யறோம் பாவம் செய்யறோம் அண்ணாலே பாவம் செய்யறோம் ஆயாலேயும் பாவம் செய்யறோம் பாவம் நடக்குது பாவங்கள் அந்த மூடிக்கும் போவேலா தன்னை தொடர்ந்து கொள்ளும் போவேல அப்படியே அப்பத்தோட ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரே மோசமான ஒரு சமான் அப்ப நாங்க நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை செடவ சௌபா செய்யும் சௌமாவுடைய வாசனை திறந்து பார்ப்போம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவன் சௌசா செய்யாமனே ஐந்து இரவைகள்ல அல்லாஹு தன்னுடைய பாவ மன்னிப்பாடியுக்கிறான் அந்த மனிதன் தேவையில் இரவு தான் இரவு வராசுரே இரவு சாதாரண இருபத்தி ஐந்தாவது நாளாக நினைக்கிறேன் இந்த வராசுடே இரவுல அல்லாஹு தாலா ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு அல்லாஹு தாலா தவித்தம் இல்லையா முதலாவது நண்பர்களே இரண்டாவது இரவு தான் இரவு நாங்க எல்லாரும் அப்படி கேட்கற போவா அந்த இரவு அல்ல கைத்துக்குரிய சகோதரர் நண்பர்களே லெயிலத்தில் மறைக்கப்பட்ட ஒரு இரவு கடைசி ஒற்றை பலியான நாட்கள்ல தேடக்கூடிய ஒரு நாள் தான் லெயிலத்தூர் கதர் இந்த லைலத்தில் கதிர இரவுல நண்பர்களே ரெண்டு பிறநாளுடைய தினம் நோம்பு பெருநாள் அஞ்சு பெருநாளுடைய தினம் இந்த நாட்கள்ல கூட ஆலமின் கும்பாவின் நீங்க சௌபா செஞ்சாலும் சரி செய்யாது சரி மூணாவதுக்குரிய சகோதர நண்பர்களே ஒவ்வொரு சிங்க கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹாலிக்கூடிய ஒவ்வொரு என்பதாக சொல்லப்படுது மெனியத்துடைய சகோதரர்களின் நண்பர்களே இந்த ஐந்து இரவைகளிலே இந்த ஐந்து இரவைகளிலே ஒவ்வொரு மனிதனும் சௌபா செஞ்சாலும் சரி சௌபா செய்யாசியும் சரி அல்லாஹு எல்லாத்தையுமே மன்னித்துக் கொண்டிருக்கிறான் ஆனாலும் சகோதரின் நண்பர்களே இந்த ஐந்து இரவைகளே சாத்தியமா இந்த ஐந்து இரவு பாவமண்ணுக்கு கிடைக்காத நாளுக்கு இன்னையத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே நான் சொல்லக்கூடிய நேரம் நீங்களும் ஆச்சரியமா பாக்குறீங்க அதே போல சக்தி நபியும் ஆச்சரியமா பார்த்தா முதுமீனோ கமர் தன்னுடைய தாடி பழுத்துட்டு தன்னுடைய தலைமுடி பழுத்துட்டு உடம்பெல்லாம் கலந்துட்டு வயசாரி ஆகிட்டாரு கண்டித்தாரு இந்த வயசுல கூட இன்கம் மது பாவனியக்கு யாரு தயார் இல்லையோ போதே வசுக்கள் பாதிக்கிற விக்கத்துக்கு யாரு தயாரில்லையோ அல்ல மன்னிக்கிறதுக்கு தயாரில்லை குனித்துக்குரிய சகோதரின் நண்பர்களே எத்தனையோ வயசானிகள் அதே நிலைமையில சௌபா இல்லை என்ற நிலைமையிலிருக்கிறார் புனித்துக்குரிய சகோதரின் நண்பர்களே ஒவ்வொரு கபிரிஸ்தான்கள் எடுத்து பாருங்க ஒவ்வொரு கபிரஸ்தான்களும் முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியான இடம் எத்தன தவறுகளை அந்த தவறுகளுக்கு கீழே மக்கள் நாங்கள் உலகத்தில் இந்த மாதிரி தண்ணியத்துக்குரிய சகோதரர் நண்பர்களே திட்டம் போட்டு வாழ்ந்த கீழா அழைக்கிறார் தண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களே எனவே வாழக்கூடிய காலம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது முதலாவது கூட்டம் தான் கண்ணியத்துக்கு நண்பர்களே இந்த நாலு விஷயங்களே பேசுறது நேரத்தில் டைம் இல்லை அதனால சுருக்கமான அளவு எந்த அளவுக்கு விளங்கப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு வழங்கப்படுத்துற இரண்டாவது கூட்டம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அப்படி இல்ல ரெண்டு பேரும் உயிரோட தான் நீக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை வெச்சு யாரும் உலகத்துல சொருக்கத்தை சம்பாதிச்சலையோ இவங்களும் நிச்சயமாக சத்தியமாக ஐந்து இரவேல சௌபா இல்லாத மக்களாக தான் கன்னியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே இங்கே ஒவ்வொரு மனிதர்கள் சாதி பழுத்த நிலைமையில இயக்கலாம் வயசாளி ஹலி கேலும் வயோதிப்பர் ஹலி கேலும் நடுத்தர வயசால் அழிய கன்னியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே இங்கே ஈக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆரம்பம் தாய் சந்தேகங்கள் தன்னுடைய தாய் சந்தேகங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே அல்லாஹ் குரான் முக்கியமான விஷயங்களை செல்வாள் இந்த முதலாவது விஷயம் தான் அசியர் ஒரு மனிதன் அசியர் அல்லாவை தாழிக் கொண்டிருக்கிறான் அல்லாவை பின்பற்றார் ஆனால் அப்படியோட வாழ்க்கைய வாழ்க்கையில இல்ல நிச்சயமாக வரையா அதே போல நதியோட வாழ்க்கையம் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது அசிவு தசா ஒரு மனிதன் சொல்லுங்க வந்து நீக்கிறான் ஆனா தசாஸ்புருக்க வசதி நீக்கி தசாஸ்புடிக்க நல்ல சொத்து நீக்கி ஆனா தசாசுடைய விஷயங்களை பாக்குறான்னு அல்லா சட்டிமுசலா தசா கொடுக்கிற தகுதி நிச்சயமா அதே போல மூணாவது விஷயம் தான் மூணாவது விஷயம் தான் தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ வழி வாலிபே நன்றி செலுத்துலே உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்து நீங்க அல்லாவுக்கு மாத்திரம் நன்றி செலுத்தி தாய் தந்தையா உணவி போட்டுட்டீங்களே சகோதர நண்பர்களே பரிபூர்ண முஸ்லிம் என்பதாக செல்லை நண்பர்களை நண்பர்களேம்பு சட்டம் சட்டம்ல குழா கண்ணீரக்குரிய சகோதரர் நண்பர்களே தெளிவாக நடந்து கொள்ளுமோ தாய் தங்கோடு நடந்து கொள்ளுமோ அல்லாஹால செல் இடங்கள்ல குழாங்க செல்லப்பட்டது கணியத்துக்குரிய சகோதரர் நண்பர்களாலே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிர்வாகத்தை கேட்டு பாருங்க நான் இந்த இடத்துல இப்படி வேலை செய்யறேன் நான் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறேன் நான் ஒரு பெரிய பிட்னி வைக்கிறேன் அந்தஸ்து வைக்கிறேன் பெரிய தொல்லில் இருக்கிறேன் கண்ணீர்த்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களாலே எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் ஒரு மனிதன் சென்னாலும் நிழந்தி சொல்லணும் அந்த தாய் சந்தையுடைய வேறுத தாய் சந்தையுடைய ரத்தத்துக்கு பின்னாலே தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்த ஒவ்வொரு பிட்னிஜிக்கு பின்னாலே அந்த தாய் சந்தையுடைய ஒழை பிடிக்கின்றதை நடந்துருவாங்க எனவே கன்னிய சகோதரத்துல நண்பர்களே நட்டுமே உதாரணமாக ஒரு விஷயத்தை செல்லிக்கொள்றேன் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு சத்தியர்கள் அதாவது இத்த காலமா பிள்ளை இல்லை இத்த காலமா பிள்ளை கிடைக்கவே இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால ஒரு பிள்ளை உருவாகுங்க பதினைந்து வருஷத்துக்கு பின்னால பின்ன கிடைக்க போது அவனோட உறவினர்கள் போகாத பள்ளி இல்ல ஏதாவது இல்ல ஏதாவது துவா இல்ல குடிக்காத நோம்பு இல்ல இப்பெல்லாம் குடிச்சு ஏழாவது மக்கள் நவீன பேசும் மீது வந்தா சந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் இப்ப குழந்தை கிடைக்க போது அந்த பெண்மணியாக ஒரு பிள்ளைக்காக கணியாசுரிய சகோதரர்கள் நண்பர்களே ஆனா அவனை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது வந்து சொல்றாங்க இந்த ஆப்ரேஷன்ல ஒன்று நான் உம்மாவை காப்பாற்றணும் தாயை நான் கடைசி வைப்பேன் அப்படி இல்லைன்னு சொல்லி கரைத்துக்குரிய சகோதர நண்பர்களாலே பதினஞ்சு வருஷமா மதீனத்துல மாறுமா இல்லை எடுத்தடனே செல்ற வார்த்தை இல்ல கிண்ணாதினாலும் பரவாயில்ல என்னுடைய மனைவியை காப்பாற்று கணவன் சொல்லக்கூடிய வார்த்தை வீட்டுறவினர் சொல்லுவாங்க பரவாயில்ல பரவாயில்ல புள்ள கென்னாலும் பிரச்சனை இல்ல என்ன என்னோட வீட்டு பெண்மணியை காப்பாற்று கண்ணியத்துக்குரிய சகோதரன் நண்பர்களாலே உள்ள கையை செவ்வொரு செல்லும் அவ செல்லக்கூடிய ரதில் கண்ணியத்துக்குரிய உள்ள கைய செவ்வொத்தர் முன்னையை செல்லவா எனக்கு என்ன ஆகினாலும் பரவாயில்லை நான் மவுத்தா போனாலும் பரவாயில்ல எங்க பிள்ளைய காப்பாற்று என்ன ஆனால் செல்லுவா என்னையத்துறை சகோதரர்களே நண்பர்களை இதுதான் தாய் இதுதான் தாய் அப்படியே கணவன் கையுடையலும் உறவினர் கையுடையலும் மூவ கையுடமாட்டாள் மாப்ப கையுடமாட்டா கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் குறித்து பேசுகிறோம் தாய் தந்தையுடைய விஷயத்துல சந்தேகம் என்னுடைய வீட்டில புதுப்பிக்கக்கூடிய மதிப்பு எனக்கு இல்லாத என்பதை ஆசிரியம் கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்கள் யார பின்பற்ற வேண்டிய கண்ணியத்துக்குரிய யாரும் கோரிக்கவா இந்த பிரார்த்தமான சொல்வாக்கூடிய கட்டாயம் சகோதரர்கள் இறந்தாலே அந்நேரம் ஒரு ஜனாத கண்டிப்பாக ஒரு ஜனாதோ அந்த நேரம் மகன் தான் ஜனாதவ சொல்விக்கிறார் என்று சொல்லி அதுல அரவி ஒத்தரும் அந்த ஜனாதள கலந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நினைக்கிறேன் அவரும் ஜனாதள மூணாவது ரகந்த மூணாவது கேட்கிறார் கெட்டினவுடனே நாலாவது கெட்டார் நினைக்கிறார் ஏன் அடைய பின்னக்கு கை கட்டி நிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் பரிபூர்ணமா அடைய தொழில் கூடிய புள்ள அல்லா பிறகு கண்ணியத்துக்குரிய சகோதரே இங்க இருக்கக்கூடிய தாய் சந்தி ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்கி கொள்ளுமோ உங்களோட மகனோ இல்லண்டி பண்ண வாழ உங்க ஜனாதவ சந்திப்பு உங்களோட மகனோட ஜனாதவ சந்திப்பு எந்த கெரண்டியும் இல்லை கண்ணியத்துக்குரிய பெருமனே பணத்திலே மோகத்தை மட்டும் தாத்தவாடம் துன்யாவுடைய ஆசையை மட்டும் சாத்தவாடம் நீனுடைய திறந்து காசல் நீன் என்ன என்ன பார்த்தம் என்ன அந்த தில்லம்மா சொல்லணும் என்ன என்னென்ற காட்டு நிச்சயமா அசத்தியமா அந்த பிள்ளைக்கு நமாத்தே கண்ணியத்துபுரிய சகோதரன் நண்பர்களே மா மாமாவோட பிரச்சனை நானோட பிரச்சனை அங்க பிரச்சனைக்குரிய சகோதரின் நண்பர்களே வாழக்கூடிய காலம் அறுபது எழுபது வருஷம் இடைப்பட்ட வாழ்க்கையில மருமையுடைய வாழ்க்கையில ரெண்டரை நிமிஷங்கள் அருமையுடைய வாழ்க்கை ரெண்டரை நிமிஷம் இந்த துணியா அறுபது வருஷ வாழ்க்கை நாங்கள் பெரிய வாழ்க்கையோட முடிச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரன் நண்பனாலே என்ன பிரசாதிக்க போறோம் எல்லாத்துடைய பிரச்சனை என்ன பிரசாதிக்க போறோம் கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பனாலே அறிவிக்கி அழிநீச்சோம் ஒரு மனிதனோட சேர்ந்து நடக்கலாம் அந்த அழிவார என்ன பிரச்சனை அதே போல நாலாவது விஷயம் தான் ஊருக்கு மத்தியில வீட்டுக்கு மத்தியில சமூகத்துக்கு மத்தியில குழப்பங்கள் வித்தினாக்கள் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கு சூரிய பிரச்சனைகள் கொள்வாரு இந்த மனிதனுக்கு கூட இந்த கண்ணியமான ஐந்து இரவெய்கள் நிச்சயமாக சத்தியமாக சோபாதிக்காரு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நான் எடுத்து போன கண்டிப்பாக அவர்களை சொல்லி முடிச்சு போது ஒரு கண்ணியமான ஒரு நாள் வந்து சொல்லுங்கள் அதிகமான மக்கள் கிட்ட கேட்டா என்னத்துக்கு எல்லாரும் கொண்டாது கொண்டாடு என்னத்துக்கு கொண்டாடுறது என்னத்துக்கு என்ன என்னத்துக்கு ஆகி கொண்டாடுறோம் எல்லாரும் கொண்டாடுறாங்க சமோதர நண்பர்களே அந்த அஜி பெருநாள் எங்களுக்கு சந்தோஷமான நாள் ஆயி என்பதால் உள்ளத்துல சொன்னுமோ அந்த மனிதன் தன்னுடைய மகன அல்லாஹ் இம்ஹான் அவர் வச்ச எக்ஸாம்ல அல்லாஹ் வச்ச அந்த மனிதன் தன்னுடைய மகன அறுத்துல பாஸ் பண்ணிட்டார் உள்ளத்துல கைய வச்சு உண்மையை செல்லுமோ நாங்க அல்லாவதானே என் மகனா இருக்க தேவையில்லை எங்களோட உப்பு கோழியா இருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பனால எதம் கொடுக்குமா உள்ள எத்தனை நாடாவா யோசிப்போம் மணியத்துக்குரிய சகோதரர் நண்பர்களே இந்த காலத்துல ஹராமன்ற பசுவது மனியத்துக்குரிய சகோதரன் செல்லவாறு விட இவராக தியாகம் அந்த தியாகத்துடைய திருநாள் தான் அந்த பெருநாளாக கூடாது அந்த தியாக நிலைக்கு என்னை அஞ்சு நேரம் சொலுக நிமிஷம் அஞ்சு நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் தியாக மிக்கா உள்ளத்துல கையவற்றி வாலிபர வீழ்ச்சிகள் உண்மையை செல்லவும் நினைக்கிறேன் கூடியவங்க மிக முக்கியமான ஒரு சூழ்நல் உம் ஹியா புரிக்கக்கூடியவங்க குருபான் குடுக்கக்கூடியவங்க உங்களுடைய நிகங்கள் வெற்ற விட்டு பகிர்ந்து கொள்ளுங்க அந்த விஷயங்களையும் கவனித்து அதே போல அரப்பாவுடைய நாள் வந்து நான் நினைக்கிறேன் பதினோராம் தேதி அரப்பாவுடைய சிறப்புகள் வச்சிருக்கிறார் எந்தளவு தூரத்துக்கு யார் அடப்பாவுடைய நோம்புகளை பிடிப்பாங்களோ செல்லப்படுவது அன்றைய நாள்ல இருந்து முந்தின வருஷம் அதாவது ஒரு வருஷம் உதாரணம் இன்றைய நாள் தான் அடப்பாவுடைய நாள் என்பதாக இருந்தா இன்றைய ரெண்டாம் தேதியில் இருந்து பதினைந்து அதாவது செப்டம்பர் இரண்டாம் திங்களதி வரைக்கும் ஒரு வருஷம் அதே போல பின்னுக்கு வரத்தி பதினேழு செப்டம்பர் இரண்டாம் திங்கதி வரைக்கும் ஒரு வருஷத்துடைய பாவம் கிட்டத்தட்ட நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரோபார் எனவே எத்தனையோ பொலாய்களை எத்தனையோ சிறப்புகளை இந்த திருநாளுடைய தினம் கொல்விக்கு அந்த நாளை விடுத்தால் அந்த விஷயங்களையும் கவனித்துக் கொள்ளுங்க எனவே நம்முடைய ஆளுநர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உலகத்துல வாழக்கூடிய காலம் சௌபாவோட மௌட்டாவோனும் நல்ல மௌட்டங்களை கிடைக்கணும் அல்லா எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கையை கழிக்கணும் எனவே அந்தந்த அமைப்புல வாழ்ந்து இந்த உலகத்திலும் சரி செய்யக்கூடிய நாளிலும் சரி அல்லாவுடைய இல்லாத சந்தோஷத்தை பெற்றுக் கொண்ட கூடிய அறியாவுடைய கூட்டத்தில் அல்லாவுக்காக மனைவரையா யாருடைய பாவங்களை மணி சொருளாயாக குற்றம் துறைகளை மணி சருளாயாக யாருல உங்களுடைய தாய்கந்தியுடைய பாவங்களை மன்னிச்சிருவாய் எத்தனையோ தாய் தந்தையோட கபடாலிகளை அழிக்கிறாங்க அவர்களுடைய கபடுகளை விசாலமாக்கிடுவாராக சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக கரணத்துடைய படுகொலி ஆக்க ஆகிருப்பாயாக இறுதி மொழிகள் நல்லதாக்கிடுவாயான